குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் மனித பிறவி அறிவால் தான் சிறப்புடையது பணத்தினாலேயோ பதவினாலேயோ புகழாலேயோ சிறப்பு கிடையாது அறிவுனால்தான் சிறப்பு பகுத்தறிவுனால்தான் சிறப்பு முதல்ல நமக்கு அறிவு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அறிவு தான் நம்ம கிட்டே இருக்கிற பெரிய சக்தி இந்த அறிவு இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் தெரிஞ்ச உடனே ஆசை வருது சாஸ்திரத்தில் மனிதனுக்கு இப்போ நீங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க முதல்ல அரியம் இப்படி ஒரு இடம் தேனியில் ஏற்பாட்டுருக்கு தட்சிணாமூர்த்திக்குன்னு ஒரு கோவில் கட்டிருக்காங்க அங்கே வந்து ரொம்ப நல்லா பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சால் மாத்திரம் இல்லை பேருக்கு தெரியுறது தெரிஞ்சவங்களுக்குலாம் வரணும்னு ஆசை வராது யாரோ சில பேருக்கு தான் ஆசை இருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சவருக்கும் ஆசையும் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வர முடியாது நிறைய வேலைகள்னா இருக்கும் இப்ப கலெக்டர் இருக்கார் பெரிய போலீஸ் ஆபீசர் இருக்காருன்னா அவருக்குலாம் வரணும்னு ஆசையா இருக்கும் ஆனா அவங்களுக்குலாம் வர முடியாது ஏன்னா அவங்களுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை அப்படி இருக்கும் ஆனா வர்றதுக்கு ஆசைப்பட்டா போராது வரவும் வரும் இந்த மூணு விஷயம் இருக்கு இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி இது மூணு இருந்தா தான் நமக்கு பலன் கிடைக்கும் நம்ம இங்க இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அந்த கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டதை செயல்படுத்துறோம் காலமுறை எழுந்து குளிச்சு வீட்டில இருந்து கிளம்பி நேரம் இங்க வந்து வாசல்ல வண்டி ஒரு ஓரமா நிறுத்தி செருப்பை விட வேண்டிய இடத்துல விட்டுட்டு அப்புறம் உள்ளுக்குள்ள வந்து நெய் விளக்கு நெய் வாங்கணும்னா வாங்கி விட்டுட்டு இப்படி வந்து உட்காந்து சாமியை கும்பிட்டு பிரசாதம் வாங்கி சந்தோஷமா வீட்டுக்கு போறோம் இப்ப இந்த பலன் கிடைக்கணும்னா இந்த சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி போறோம் இல்ல ஆபீஸுக்கு போறோம் வேலை பார்க்குற இடத்துக்கு போறோம்னா எத்தனை விஷயம் நடக்குது பாருங்க இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு போகணும்னா ஆசைப்படுறோம் அதுக்கப்புறம் அதுக்கு முயற்சி எடுக்கிறோம் அப்புறம் வர்றோம் அந்த முயற்சியை முழுமையா பயன்படுத்துறோம் சில பேருக்கு இங்க வருவாங்க உடனே போவேன் அவங்களால உட்கார்ந்து கூட முடியாது அப்படி இருக்கு ஆக இது என்னத்துக்கு தெரிஞ்சுக்கணும்னா இது வரிசையா ஒரு இருபத்தி அஞ்சு நாய் வந்து சாமி கும்பிடாது இருபத்தஞ்சு பசுமாடு வந்து சாமி கும்பிடாது அதெல்லாம் கும்பிடாது அதுக்கெல்லாம் அறிவு பகுத்தறிவு இல்லை கடவுளை கும்பிடணும் அது சமயம் அதுக்கு வந்து பங்களா கட்டணும் மினிஸ்ட் ஆகணும்னு ஆசையும் கிடையாது ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கோழிக்கோ குதிரைக்கோ அந்த ஆசையும் கிடையாது மனுஷனுக்கு தான் இருக்கு மனுஷனுக்கு தான் புத்தி இருக்குது மனுஷனுக்கு தான் ஆசை இருக்குது அதனால அவன் என்ன போல செய்கிறான் அது சரியா செய்கிறானா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு அறிவு இருக்குங்கிறதே நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது இது முதல் அம்சம் இந்த அறிவை எப்படி பயன்படுத்தணும் திருவள்ளுவர் சொல்லி இருக்கார் கிருஷ்ணர் பகவத் கீதையில் ஏகப்பட்ட புத்தகங்கள் கம்பராமாயணத்தோடு தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது பல சமயங்களில் நன்மை ஏற்படும் சில சமயங்களில் தீமையும் ஏற்படும் ஒரு கொஞ்சம் பேருக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும்னா நல்ல காரியத்தை பண்ணி ஆகணும் இப்ப வந்து உடம்புல ஒரு டாக்டர் வந்து காலை எடுக்கணும் அப்படின்னா மத்த பார்ட்டெல்லாம் நல்லா இருக்கணும்னா காலை எடுத்து தான் ஆகணும் ஒரு காலை எடுத்துட்டாலும் பரவாயில்ல எனக்கு வாழணும் பண்றது அதர்மமா உடம்பு சரியில்லைங்கிற போது ஆபரேஷன் பண்றது தர்மம் எதுக்கு இது சொல்றோம்னா கம்பராமாயணத்துல அவ்வளவு தர்மம் சொல்றது நான் நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்களே எங்களுக்கு வருத்தம் எதை படிக்கணுமோ அதை படிக்க மாட்டேங்கிறாங்களே அதை படிச்சா நல்லா இருப்பாங்களே அப்படிங்கிறதுனால தான் பள்ளிக்கூடத்துல படிக்கட்டாலும் இங்க படிக்கணும் சாமி எங்களுக்கு எல்லாம் படிக்கிற வயசு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது சாகர் வரைக்கும் படிக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் ஏதோ பள்ளிக்கூடத்துல படிச்சா மாத்திரம் படிப்புன்னு நினைச்சிடாதீங்க அந்த படிப்பு எல்லாம் வயது பழப்புக்கு படிப்பு இந்த படிப்பு தான் நிம்மதியா இருக்கிறதுக்கான படிப்பு அந்த படிப்பு தான் சொல்லிட்டு ஆகையினால அறிவு இந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய புத்தகம் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இந்த பாடம் படிக்கிறதுக்கு குரு ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கணும் இப்ப நான் சொல்லி கொடுக்கறேன்னா எனக்கு எங்க குரு சொல்லி கொடுத்துருக்க நான் புதுசா குருவாயிட முடியாது